அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு செல்விருந்து ஓம்பி தன்னிடம் வந்து செல்லக்கூடிய விருந்தினருக்கு ஓம்பி ஓம்பின்னா அவருக்கு தங்கும் இடம் அழி உணவு நீர் வைகளை எல்லாம் கொடுத்து மகிழ்வித்து அன்போட வழி அனுப்பிச்சு வைக்கிறான் விருந்து பார்த்திருப்பான் இனி அடுத்த விருந்தினர் எப்பொழுது வருவாரோ என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவனை வானத்து நல்விருந்து அப்படிப்பட்டவன் அடுத்த பிறவியில் தேவ உடம்பை தெய்வீக உடம்பை பெற்று சொர்க்கத்தில் வானத்து நல்விருந்து அவங்களாம் காத்து கொண்டிருப்பார்கள் தேவர்களெல்லாம் இவன் எப்போ நம்முடைய உலகத்துக்கு வந்து நம்முடைய உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறான் அதாவது செல்விருந்துன்னா வருவிருந்து செல்விருந்து வந்து போக போகிறார் செல்விருந்துங்கிறத முதல்ல எடுத்துக்கிறோம் ஒருத்தர் வந்துட்டார் வந்து இருந்துட்டு போக போகிறார் அப்புறம் இன்னொருத்தர் வரப்போகிறார் ஆக ஒருத்தரை வந்தவரை கவனித்து நல்லா மரியாதை பண்ணி உணவெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டு வந்த விருந்தாளியை உபசரித்து விட்டு வரப்போகிற விருந்தாளி எப்போ வருவார் என்று காத்திருக்கக்கூடியவனுக்கு ஆர்வத்தோடு விருந்தோம்பலை செய்கின்றவனுக்கு தேவர்கள் நல்ல விருந்தை கொடுப்பார்கள் சொர்க்கத்திலே அவனுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அவனுக்கு நல்ல விருந்தை கொடுப்பார்கள் என்பது கருத்து பரிமேலழகருடைய சொற்களை பார்க்கலாம் உரை சொற்களை தன் கண் சென்ற விருந்தை பேணி பின் செல்லக்கடவ விருந்தை பார்த்து தான் அதனோடு உண்ண இருப்பான் மறுபிறப்பில் தேவனாய் வானின் உள்ளார்க்கு நல்விருந்தாம் நல்விருந்துன்னா எய்தா விருந்து அப்படிங்கிறாங்க விதுரர் வீட்டிற்கு கண்ணபிரானும் அப்பூதி அடிகள் இல்லத்திற்கு அப்பர் சுவாமிகளும் விருந்தாக சென்றார் போன்றது அப்படிங்கிறார் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இம்மைப்பயன் இப்போ சொல்கிறது விருந்தோம்பலினுடைய மறுமை பயன் அடுத்த பிறவியிலே என்ன பலன் கிடைக்குங்கிறது நாளடியார் பாடல் நூற்றி தொண்ணூறு இவ்வாறு சொல்கிறது என்று ஜெகவீர பாண்டியனாருடைய உரையிலிருந்து பார்க்கிறோம் முற்றுற்றுத் துற்றினை நாளும் அறம் செய்து பிற்றுத் துற்றுவர் சான்றவர் அத்துற்று முக்குற்றம் நீக்கி முடியும் அளவெல்லாம் துக்கத்துள் நீக்கிவிடும் துற்றுன்னா துப்புன்னு அர்த்தம் துப்புன்னா உணவுன்னு அர்த்தம் துப்பாருக்கு துப்பாயன்னு படிச்சிருக்கோமே வான் சிறப்பில் இந்த பாடலினுடைய பொருள் என்னென்னா முதலில் உண்ண எடுக்கும் கவலத்தை நாள்தோறும் பிறருக்கு உதவி செய்து அடுத்த கவலத்தை பெரியோர் உண்ணுவர் பிறர்க்கு உதவி செய்த அந்த கவளம் அந்த பெரியவருடைய காமம் வெகுளி மயக்கம் ஆகிய மூன்று குற்றங்களையும் கெடுத்து பிறவி தீரும் காலம் முழுமையும் அவரை துன்பமில்லாமல் செய்துவிடும் துன்பத்திலிருந்து நீக்கிவிடும் முற்றுற்றுத் துற்றினை நாளும் அறம் செய்து முதலில் எடுக்கக்கூடிய கவளத்தை இன்னொருத்தர் கொடுக்கிறார் பிற்றுற்றுத் துற்றுவர் சான்றவர் அடுத்த கவலத்தை தான் அவங்க உண்பார்களாம் அத்துற்று முக்குற்றம் நீக்கி அத்துற்றுன்னு சொன்னால் அந்த உணவானது காமம் வெகுளி மயக்கம் அதாவது பேராசை பெருங்கோபம் அறியாமை குழப்பம் இவைகளெல்லாம் நீக்கி வாழ்நாளெல்லாம் இருக்கிற நாளெல்லாம் துக்கம் இல்லாமல் செய்யும் என்பது இந்த பாடலினுடைய பொருள் அறநெறிச்சாரம் பாடல் எழுபத்தி ஆறு இவ்வாறு சொல்லுகிறது செல்வத்தை பெற்றார் சினம் கடிந்து செவ்வியராய் பல்கிளையும் வாடாமல் பாத்துண்டு நல்லவாம் தானம் மறவாத தன்மையரேல் அகுது என்பார் வானகத்து வைப்பதோர் வைப்பு செல்வத்தை பெற்றார் சினம் கடிந்து செல்வத்தை பெற்றவர்கள் கோபமில்லாதவர்களாக நல்ல பண்புடையவர்களாக அனைவருக்கும் பல்கிளையும் வாடாமல் பார்த்துண்டு அனைவருக்கும் உணவிட்டு அவர்களை மரியாதை செய்து தானம் செய்வதை மறக்காமல் இருந்தால் தானம் மறவாத தன்மையரேல் அப்படி இருந்தார்களே ஆனால் வானகத்து வைப்பதோர் வைப்பு அவர்கள் வானுலகத்திற்கு சிறந்த செல்வமாக ஆவார் ஆவார்கள் விளங்குவார் விருந்தினர் வீட்டை விட்டு கிளம்பினால் அப்பாடா ஒரு வழியாக விட்டார்கள். நிம்மதி என்று எண்ணுவது அறமல்ல அடுத்த விருந்தினர் எப்பொழுது வருவாரோ என்று எதிர்பார்த்து காத்திருப்பார் அடுத்து விருந்தினர் வர வேண்டும் என்று ஆசீர்வதிக்குமாறு செல்கின்ற விருந்தாளியிடம் பிரார்த்தனை பண்ணுவார் வேண்டிக் இந்த குரட்பாவுக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மற்றொரு சிறந்த விளக்கத்தையும் அருளி செய்திருக்கிறார் வருவிருந்து என்பது வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை குறிக்கும் செல்விருந்து என்பது நாம் சென்று உணவளிக்கும் விருந்தினரை குறிக்கும் சில துறவியர் மகான்கள் வீட்டிற்கு வந்து பிக்ஷை மாட்டார்கள் எங்காவது மரத்தடியிலே அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு தேடிச் சென்று உணவளிப்பதும் இல்வாழ்வாளின் கடமையாகும் இருக்கும் இடம் தேடி உணவு வந்தால் புஷிப்பேன் என்றார் பட்டினத்தார் அவரை போன்று உணவை நாடி செல்லாத எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கிறார்கள் துறவிகளுக்கு அவர்கள் இருக்கும் இடம் தேடிச் சென்று உணவளித்து வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை நன்கு உபசரித்து போற்றுபவனைக் கண்டு தேவர்கள் மிகவும் மகிழ்வார்கள் தங்களுடைய உலகத்திற்கு அவன் எப்பொழுது வருவான் அவனுக்கு எப்பொழுது நாம் விருந்தளிக்கலாம் என்று தேவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் ஆகவே வாரியார் சுவாமிகள் துறவிகளுக்கு சென்று விருந்து கொடுப்பதை செல்விருந்து என்று பொருள் செய்து அந்த சொல்லிலே இருக்கிற மற்றொரு பொருளையும் நமக்கு உணர்த்தி நம்மை மகிழ்விக்கிறார்கள் இந்த உலக வாழ்வில் விருந்தினரை நன்கு போற்றுகின்றவன் வானுலக வாழ்வில் இன்பங்களை அனுபவிப்பான் என்பதுதான் இதன் உள்ளார்ந்த பொருள் அவன் தேவர்களுக்கு விருந்தாளியாக விளங்குவான் விருந்தோம்பல் என்கின்ற பண்பு நம்மிடத்தில் ஓங்கி இருக்கட்டும் அது பரம்பரை பரம்பரையாக ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கட்டும் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுடி